ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே ஸ்ரத்தா எனும் ஆன்மீக வாழ்க்கைக்குத் தேவையான பண்பை நன்கு தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்ரத்தையின் அளவுக்கு ஏற்ப ஆன்மீக சாதனைகளின் வளர்ச்சி ஈடுபாடு அமைகின்றன யாதிருஷி பாவனா எஸ்ய சித்திர்பவதி தாதிருஷி ஸ்ரத்தை எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதை பொறுத்து ஆன்மீக முன்னேற்றம் அமைகிறது தாயினும் சால பறிந்து சாஸ்திரங்கள் நமக்கு நன்மையை ஹிதத்தை இடைவிடாது உபதேசம் செய்கின்றன எத்தனை தாய் தந்தையரும் வேதசாஸ்திரங்களுக்கு ஈடாக மாட்டார்கள் என்கிறார் ஆதிசங்கரர் வேதத்தை விட்ட அறம் இல்லை நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டிவிடும் விருப்பு வெறுப்புகளின்படி செயல்படாமல் சாஸ்திரத்தின் உபதேசத்தின்படியே நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மனம் போன போக்கில் போகலாகாது சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மாப்பிரமதக பொய்பேசாதே அறத்தைக் கடைப்பிடி கற்பதிலிருந்து ஒருபொழுதும் நழுவிவிடாதே இவ்வாறு வேதசாஸ்திரங்கள் நம்மீது பேரன்புடன் மீண்டும் மீண்டும் உபதேசிக்கின்றன அனைத்து மகான்களும் வேதசாஸ்திரங்களின் உபதேசத்தைத்தான் பல்வேறு கோணங்களில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் மூலம் வேதசாஸ்திரங்களே ஆகும் மாத தேவோபவ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்று வேதங்கள் கோஷிக்கின்றன ஸ்ரத்தையோடு நாம் இடைவிடாது சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் திருக்குறள் ஆத்திச்சூடி கொன்றை இன்னா நாற்பது இனியவை நாற்பது நல்வழி நீதிநெறி விளக்கம் போன்ற எண்ணற்ற நூல்கள் வேதங்கள் காட்டும் வாழ்க்கை நெறிமுறையை நன்கு உபதேசம் செய்கின்றன தேவாரம் திருவாச்சகம் திவ்ய பிரபந்தம் முதலிய நூல்கள் இறைவனின் பெருமையை புகழை போற்றுகின்றன சாஸ்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்வது ஆன்மீக சாதகனுக்கு மிக முக்கியமாகும் எழுவது முதல் உறங்கப்போவது வரை நமது எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவை வகுத்து தொகுத்து உபதேசிக்கின்றன இவ்வுடல் நம்மை விட்டு நீங்கும் வரை கடைபிடிக்க அனைத்து நெறிமுறைகளும் நம் உடல் தோன்றுவதற்கு முன்னரே காலங்காலமாக இருந்து வருகின்றன அவை சாஸ்திரங்களால் உபதேசிக்கப்பட்டு வருகின்றன அவற்றையே அகக்கண்களாக கொண்டு நம் வாழ்க்கையை வாழ பழகுவோமாக ஸ்ரத்தையுடையவன் தினமும் கீதை திருக்குறள் போன்ற நூல்களை பாராயணம் செய்வதும் அதன் பொருளை உணர்வதும் மிக மிக அவசியம் ஆசிரியர் வாயிலாக கற்பது மிக புனிதமானது அருள் சக்தி நிறைந்தது நாமே கற்பதை காட்டிலும் தகுந்த ஆசிரியர் முறையாக நமக்கு கற்றுக் கொடுப்பது சால சிறந்தது அவரிடம் கற்பது ஆன்மீக சாதனையில் ஓர் அம்சமாகும் மிக முக்கியமான அம்சமும் கூட தாய் தந்தை குரு சாஸ்திரம் இவைகள் இறைவனின் வெளிப்பாடாகும் இறைவன் தன்னை தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் சாஸ்திரங்களாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இறைவா ஆழ்ந்த ஸ்ரத்தையோடு ஆன்மீக நூல்களை நாங்கள் ஓதுவோமாக முறையாக அதன் பொருளை நாங்கள் உணர்வோமாக சப்தஞ்சானம் அர்த்த ஜியானம் ஓயாது நம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கற்பவை கற்போமாக கஷடரக் கற்போமாக அதற்கு தக நிற்போமாக இடைவிடாது கற்க வேண்டியவற்றை கஷடரக் கற்று அதற்கு தகுந்தபடி வாழ்வோமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக கல்வியினால் ஆன்மீக கல்வியினாலும் ஆன்மீக சாதனைகளை கடைபிடிப்பதாலும் ஆழ்ந்த மன அமைதியையும் இன்பத்தையும் உணர்வோமாக நமக்கும் சமூகத்துக்கும் நலம் பயக்கும் ஆன்மீக நூல்களை கற்று தெளிவோமாக இறைவன் அருள் புரிவான் ஆக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய